ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்தத்தில் உள்ள முக்கியமான நியமங்கள் அவைகளை விரிவாக பார்த்துன்னு வரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நாம் ஸ்ராத்தம் பண்ணுற பொழுது இவைகள் அத்தனையும் மனசில் வச்சுண்டு அந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் புத்வா கர்மானி குருவீதா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நன்னாக தெரிஞ்சுண்டு பண்ணணும் நம் முன்னோர்கள் இப்படி செய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு வாத்தியார் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுண்டு செய்கிறதுன்னு அப்படி செய்யப்படாது இதை ஏன் செய்கிறோம் இதை இப்படி தான் செய்யணுமா நாம் செய்கிறது சரிதானா அவ்வளவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் புத்வா கர்மாணி குர்வீதா தெரிஞ்சுட்டு தான் காரியத்தை செய்யணும் அதற்குன்னு டைம் செலவழிக்கணும் இதை மகாபெரியவாளுடைய சரித்திரத்தில் பார்க்கலாம் ஒரு பையன் மகாபெரிவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் நிச்சயமாக பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணின உடனே பெரியவா சொன்னது என்னென்னா கல்யாணமாக ரொம்ப சந்தோஷம் நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்துலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிற ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி உனக்கு அப்படின்னு பெரியவா பேசிவிட்டு கல்யாண மந்திரங்கள் எல்லாம் உங்கள் ஆத்து வாத்தியாரை ஒரு தடவை சொல்லிக்கோ அந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது உனக்கு டைம் இருக்குது இந்த வாத்தியார்ட்ட போய் கேழ் இந்த மந்திரங்கள்லாம் எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்க பெரியவாளுக்கு அவன் விஷயத்தில் என்ன அவ்வளவு கருணை அப்படின்னா ஒவ்வொருத்தர் விஷயத்துலேயும் பெரியவா ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துப்பா ஈஸ்வரன் அனத்தினால இவன் சௌக்கியமாக இருக்கணுமே அவன் க்ஷேமமாக இருக்கணும் நம்ம தர்மம் விஷயத்தில் அவனுக்கு சந்தேகம் வரப்படாது அப்படின்னு ரொம்ப பொறுப்பெடுத்துட்டு பெரியவா சொல்லுவார் அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த சிராத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்த நாளில் வருது அன்றைக்கி என்ன நியமங்கள் அன்றைக்கி வேறு ஏதாவது விரத தினமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முதல்லையே பார்த்து வச்சுக்கணும் சிராரத்திலேயே சில விஷயங்கள்லாம் மாறுபடும் துவாதசி திதியாக இருந்தால் அன்றைக்கி எண்ணெய் கொடுக்கப்படாது அப்படின்னா எண்ணெய் கொடுக்காமயே சிராதம் பண்ணப்படாது எண்ணெய்க்கு பதிலாக வேறு ஒரு வஸ்துவை சொல்லியிருக்கா அந்த வஸ்துவை கொடுத்து அந்த சிரார்த்தத்தை பண்ணணும் துவாதசின்னா எண்ணெய் கிடையாதுன்னு எண்ணெயை விட்டுடப்படாது எண்ணெய்க்கு பதிலாக வேறு ஒரு வஸ்துவை சொல்லியிருக்கா அதை கொடுக்கணும் எண்ணெய்க்கு பதிலாக ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம் வந்தால் அந்த ஏகாதசி விரதம் உண்டா கிடையாதா பௌர்ணமி இன்றைக்கி சாத்தம் வந்தால் அன்றைக்கி எப்படி செய்யணும் அமாவாசை என்றைக்கு சார்த்தம் வந்தால் அமாவாசை தர்ப்பணம் இருக்கே எதை முதல்ல செய்கிறது எதை அப்பனை செய்யணும் இப்படியெல்லாம் நாம் பரிசீலனை பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அது ஏதோ நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்கா இது வந்து நம்ம உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தேவையா தேவையில்லையாங்கிறது நமக்கு தெரியல பெரியவாலாம் சொன்னதை அப்படியே செய்வோங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது இதுவும் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உலகத்திலையே ஒவ்வொரு மனுஷனும் செயல்படுறான் அப்படின்னா எல்லோத்துக்கும் மாற்று வழிகள் உண்டு சிலதுக்கு மட்டும் கிடையாது அப்படிதானே கண் பார்வை சரியாக இல்லை அப்படின்னா மூக்கு கண்ணாடி போட்டுக்கலாம் அல்லது கண் ஆப்ரேஷன் பண்ணி அதை ஒரு மாதிரி சரி பண்ணிக்கலாம் கண்ணே தெரியலன்னா கூட அதுக்கு கூட மாற்று வழிகள் இருக்குது பணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஏதோ மார்க் வைக்கிறா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்லாம் கூட பண்ணலாம் கன்று திரியாட்டம் போனால் கூட காது கேட்கலன்னா மிஷின் வச்சுக்கலாம் அதற்கு மாற்று வழி இருக்குது ஒரு பக்கம் கை கால்கள் வேலை செய்யலைன்னா கூட வேலை செய்கிற கையை வச்சுட்டு வேலை செய்யலாம் இப்படி எல்லாத்துக்கும் மாற்று வழிகள் இருந்தாலும் கூட உடம்பில் பிராணன் இருக்கணுமே பிராணனுக்கு மாற்று வழி கிடையாது உயிர் இல்லை உயிர் நின்று போச்சோ அப்படின்னா வேறு வழியில் அந்த உயிரை கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியாது போனால் போனது ஆனால் நாம் அலட்சியமாக இருக்கிறது அந்த விஷயத்தில் தான் இருக்கும் எல்லோத்துக்கும் மாற்று வழிகள் இருக்குதுன்னு துணிஞ்சு நாம் வேலைகளை செய்யணும் ஆனால் இந்த உயிர் போகிறதுக்கு ரொம்ப நாழி ஒரு க்ஷண்தான் நின்று போயிடும் ஆனால் அந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கிறதே இல்லை பிராணன் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலை ஒரு பிராணாயாமாவது பண்ணுறோமோ பிராணசக்தி நமக்கு அதிகமாக ஆறத்துக்கு ஒரு பிராணாயாமம் கூட நம்மளால் செய்ய முடியலை அந்த விஷயத்தில் அவ்வளவு அலட்சியமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே கர்மாக்கள் ஆனால் நமக்கு அஸ்ரத்தையும் கர்மாக்கல்லில் தான் வருது அந்த விஷயத்துலேயே நமக்கு ஒரு ஸ்ரத்தையும் வரலே அதில் ஒரு முக்கியத்துவமும் நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை பாக்கியெல்லாம் நல்லா பண்ணுறோம் பணங்காசு நல்லா சேர்க்குறோம் நிறையா படிக்கிறோம் நல்ல இடங்களுக்கு நிறையா போகிறோம் கோவில்களுக்கு நிறையா போகிறோம் நிறைய பேர்கிட்ட நிறைய நிறைய சத் விஷயங்களை நிறையா பேசுகிறோம் புராணங்களை பற்றி பேசுகிறோம் பகவன் நாமாக்களை நிறையா சொல்கிறோம் இப்படி நிறையா விஷயங்களில் நாம் ஈடுபட்டாலும் கூட இது அனைத்துக்கும் அடிப்படையான மூல காரணம் எது அப்படின்னா நம்முடைய கர்மாக்கள் தான் ஆனால் அந்த விஷயத்தில் நமக்கு ஸ்ரத்தையே வரமாட்டேங்கிறது காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாதது தான் காரணம் அதை தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டை பார்க்குறோம் நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு இடம் வீணை வீணா கொஞ்சம் கூட இடத்த வீணடிக்காமல் கட்டப்பட்டிருக்கு கட்டணம் நல்ல ஹால் பெட்ரூம்னு இருக்குது கிச்சன் இருக்குது பால்கனி இருக்குது இது எல்லாம் அஸ்திவாரம் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்குறோமோ அந்த வீடு சரியானபடி தான் கட்டியிருக்கா அந்த வீடு கட்டப்பட்ட இடம் சரியான இடம் தானா அப்படின்னு பண்ணாமையே அந்த வீட்டை வாங்குகிறோம் கடைசியில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இது வந்து தப்பான இடத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த வீடு அப்படின்னா என்ன என்ன ஆகும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது நாம் பணம் பூரா பிரயோஜனம் இல்லாமல் போகிறது அதுபோல தான் நல்லது நல்லது நல்லதுன்னு எவை எவ்வளோ நிறையா பார்க்குறோம் நிறையா கேட்குறோம் நிறையா நிறைய இடங்களுக்கு போகிறோம் இது அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் நம்முடைய கர்மாக்கள் இது அத்தனையும் கிடைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்முடைய கர்மாக்கள் அதை மனசில் வச்சுக்கணும் அதை நல்ல முறையில் செய்யணும் நீ பாக்கி காரியங்கள்லாம் செய்யாட்ட போனால் கூட பாபமில்லை ஆனால் நீ செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாட்ட போனால் ரொம்ப பாபம் உண்டு தோஷம் உண்டு நீ பாக்கி கோவில்களுக்கு போக முடியல அப்படின்னா அதனால் நமக்கு பாபம் வரப்போகிறதோ பபம் வராது அதனால் தோஷம் இல்லை அதிகப்படியாக புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம் ஆனால் நாம் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் செய்யப்படாமல் போனால் தோஷம் உண்டு அதற்கு பனிஷ்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி அதற்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா பிராணசக்தி நமக்கு குறையிறது நம் நம்முடைய உயிரை நாம் வலுவிழக்க வைக்கிறோம் எப்போ வேணால் கிளம்பி போகும் அப்படிங்கிற அளவில் வைக்கிறோம் அப்படி வைக்க விடப்படாது பிராணசக்தி நமக்கு ரொம்ப முக்கியம் பாக்கி இந்திரியங்கள்லாம் நன்னாக வேலை செய்யறதுக்கு பிராணன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி தான் பிரயாணம் பண்ணினாலும் சரியான முறையில் போய் வீட்டுக்கு போய் சேர்றத்துக்கு கர்மா முக்கியம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு போனால் சரியான முறையில் அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு கர்ம முக்கியம் நாம் ஒரு உத்தியோகத்துக்கு போனால் சரியான அளவில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கர்மபலன் முக்கியம் சரியான முறையில் நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கர்மபலன் முக்கியம் நம் மனைவி நம் சொன்னதை கேட்டுண்டு இருக்கிறதுக்கு கர்மபலன் முக்கியம் நம் சந்ததிகள் நம் சொன்னதை கேட்டுண்டு இருக்கிறதுக்கு கர்மா முக்கியம் இப்படி அத்தனைக்கும் அடிப்படையாக உள்ளது கர்மா அப்படி தானே எவ்வளவு நவீனமாக செல்ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா சார்ஜுங்கிறது ரொம்ப முக்கியம் கரண்ட்டு அடிப்படை அந்த சார்ஜ் இல்லாட்ட போனால் எல்லா செல்ஃபோனும் ஒரே நிலை தான் அதுபோல தான் கர்மாக்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு பித்திருக்கர்மாக்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு நாம் செயல்படும் மேற்கொண்டு உள்ள விஷயங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்